57 என்று வீரரான கூறப்படுகின்றோர் வீரரானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தான் போரில் மரணிப்பதை உண்மையாக அல்லாஹுவிடம் ஒருவர் கேட்டால் அவர் தன் படுக்கையில் மரணித்தாலும் உயிரை தியாகம் செய்தோரின் அந்தஸ்தை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது